ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம ஓய்யன்பர்களே தர்மம் என்றால் என்ன என்கிற கருத்தை சற்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதாவது தனிமனிதனுடைய மனிதனுடைய மன அமைதியையும் சமூகத்தினுடைய அமைதியையும் தாங்குகின்ற எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் தர்மம் அல்லது அறம் என்று நாம் குறிப்பிட்டோம் இந்த தர்மம் என்பது என்ன என்பதற்கு மேலும் சற்று விளக்கம் தருகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய சடங்குகளுக்கெல்லாம் தர்மம் என்று பெயர் குழந்தை பிறந்தது முதல் இறந்து போகின்ற வரை ஒரு மனித உடல் தோன்றி அந்த மனித உடல் இறந்து போகும் வரை நாம் செய்யக்கூடிய எல்லா சடங்குகளும் குழந்தை பிறந்தவுடன் செய்கின்ற சடங்குகள் காது உணவு சோறு ஊட்டுதல் இது போன்ற கல்வி அக்ஷராபியாசம் எழுத்தறிவித்தல் இதுபோன்ற பல காரியங்கள் இருக்கின்றன இவைகளெல்லாம் கல்யாணம் செய்யும் பொழுது எல்லாம் பல சடங்குகளை வைத்திருக்கிறோம் இந்த சடங்குகளெல்லாம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு சக்தியை நமக்கு கொடுக்கின்றன இதிலே நமக்கு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கையெல்லாம் மூட நம்பிக்கையோ குருட்டு நம்பிக்கையோ அல்ல இது மிக மிக அறிவுபூர்வமான நம்பிக்கை இதை கடைப்பிடிப்பவர்களுக்குத்தான் இந்த உண்மையை விளங்குமே தவிர கடைப்பிடிக்காமல் வெறுமனே இதில் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறவர்களுக்கு இந்த உண்மை விளங்காது எனவே இந்த சடங்குகளை நாம் ஒருபொழுதும் விடக்கூடாது எவ்வளவு நம்மால் முடியுமோ அந்த சடங்குகளை செய்வதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அதுவே அறம் செய்ய விரும்புவதாகும் இவையெல்லாம் இன்றைக்கு உருவாக்குவது மிக கடினம் ஒரு மனதிலே துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு இன்றைக்கு வழிமுறைகள் தெரியாமல் துன்பப்படுகிறார்கள் பலர் எத்தனை வழிமுறைகளை சொன்னாலும் அந்த வழிமுறைகளால் வழிமுறைகளை அவர்களால் கடைபிடிக்க முடிவதில்லை ஆனால் இது காலங்காலமாக பெரியோர்களால் பின்பற்றப்படுவதை நாம் அதில் குறை ஒன்றும் இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே சடங்குகள் தர்மம் அல்லது அறம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தபடியாக நம்முடைய உறவுகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமா மாமி இந்த மாதிரி உறவுகளெல்லாம் இன்று செதறிக் கொண்டு இருக்கின்றன இந்த உறவுகளையெல்லாம் மதிக்க கற்றுக்கொள்வது அறமாகும் இந்த குடும்ப அமைப்பு என்பது மிக மிக முக்கியம் குடும்பத்தினால் சமூகத்தில் எத்தனையோ நன்மைகள் ஏற்படுகின்றன அரசாங்கத்திற்கு சுமைகள் மாபெரும் சுமைகள் எல்லாம் குறைகின்றன இன்றைக்கு குடும்ப அமைப்பு இல்லாததால் பாரத நாட்டை தவிர பல்வேறு இடங்களிலே குடும்ப அமைப்பு இல்லாதால் பல சுமைகள் மனிதர்களை காப்பதற்கு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுகின்றன அதனால் பலவிதமான சிக்கல்களும் உண்டாகின்றன இந்த குடும்ப அமைப்பு சிதறக்கூடாது இந்த குடும்ப அமைப்பை நாம் பாதுகாக்க வேண்டும் குடும்பம் என்பது நாட்டிற்கு நன்மை செய்வது ஒரு குடும்பமே குடும்பமானது நாட்டினுடைய மாபெரும் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது ஆகவே குடும்ப அமைப்புகள் தர்மம் என்று சொல்லப்படும் உறவு கடமைகள் அண்ணனுக்கு கட தம்பி என்ன செய்வது அக்கா தங்கைக்கு என்ன செய்வது அப்பா அம்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு கல் த கல்யாணம்னு சொன்னால் அந்த சீர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதே போலலாம் நாம் முறையாக செய்யணும் அதெல்லாம் சந்தோஷப்பட்டு செய்ய வேண்டும் அதெல்லாம் தர்மம் என்று அழைக்கப்படும் மூன்றாவதாக குணங்கள் நல்ல நல்ல குணங்களை நாம் பழக வேண்டும் இனிமையாக பேசுவது மனதிலே உலகமெல்லாம் நல்ல நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நல்ல சொற்களை பேசுவது திருப்தியாக இருப்பது கோபப்படாமல் இருப்பது பொறுமையை கடைபிடிப்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பிறருக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு இருப்பது பெரியோர்களுடைய வார்த்தைகளை மதிப்போடு கேட்பது கர்வம் இல்லாமல் இருப்பது அடக்கமாக இருப்பது பிறரை மனந்திறந்து பாராட்டுவது பொறாமை இருப்பது இது போன்ற குணங்களெல்லாம் தர்மம் என்று சொல்லப்படுகின்றன இது சுருக்கமாக சொல்லப்போனால் மற்றவர்கள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது மற்றவர்கள் எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் இதுவே தர்மத்தின் சாரம் ஆகவே கடமைகளை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக உயர்ந்த பாவனைகள் இந்த பூமியை தெய்வமாக நினைக்கிறோம் இந்த பஞ்சபூதங்களை கடவுளாக வணங்குகிறோம் எல்லோரையும் தெய்வமாக நினைக்கக்கூடிய மனோபாவம் சுவாமி ஐயப்பனை போது எல்லோரையும் ஐயப்பனாக பார்ப்பது போல அந்த ஒரு ஆழ்ந்த மனோபாவனை நம்முடைய தேசத்தினுடைய ஒரு மாபெரும் சிறப்பு ATTITUDES சுருக்கமாக சொன்னால் தர்மம் என்பது Rituals, Duties, Values and Attitudes இந்த நாளும்தான் தர்மம் என்று பெயர் இந்த தர்மத்தை நாம் விடாமல் கடைபிடிப்பதற்கு இறைவன் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹரிஓம்